சீரராஜெல்வம் போல் சீர்கமே என் ஆசான் வீரராக இருக்கு புகழ் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரியார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ சூரியசதகம் தொடர்பு பன்னியாசத்தின் இன்றைய உபைதார்களான திருமதி லக்ஷ்மி அவர்களே ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீமதி பி ஏ லட்சுமி ஆண்டானவர்களே திரு எம் கருணாகரன் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இன்று நாம் பனிரெண்டாவது ஸ்லோகம் பார்க்க இருக்கிறோம் பிராச்சி ராக் ஆச்சரந்தியோ चारु चूडा நதுச்சுரம் அச்சலேருடாமணி ஃபம் முடியோ ரோச்ச பிரச்சுமாய்டுமவிச்சலோச்சனேந்த சிந்தித்தானாம் உச்சிதம் அச்சரமா சண்ட ரோச்சி நிறைய சந்திகள் இருக்குதுல இதுல என்ன சொல்றாருன்னா காலையில சூரியன் உதிக்கிற போது தோன்றுகிற ஒரு மஞ்சள் நிற ஒளியானது திக்கு தேவதைகள் சூரியனை கோரோசனை பூசி வழிபடுவது போல காட்சி அளிக்கிறது சக்கரவாகப் பறவைகள் சூரியனை அர்ச்சிக்கின்றன அப்படிப்பட்ட சூரியன் உங்கள் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பானாக அப்படின்றார் பிராட்சி அப்படின்ன கிழக்கேன்னு அர்த்தம் கிழக்கே சூரியன் உதிக்கிறான் திசைகளிலே மங்களமானது கிழக்கு சூரிய உதயத்தினாலே உலகம் செயல்படத் தொடங்குகிறது ஒவ்வொரு நாள் முடிவிலும் சூரியன் உதித்து மறுநாளை தொடங்கி வைக்கிறான் சில கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஸ்டாஃபை வந்து வேலையை விட்டு நிப்பாட்டிடுவாங்க மறுபடி புதுசா இன்டர்வியூ வச்சு எடுப்பாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கேள்வி போட்டிருக்கேன் பெர்மனாக நீங்க ஒர்க் பண்ணலாம் பத்து வருஷம் இருபது வருஷம் அப்படின்னு விடுறதில்ல ஒவ்வொரு வருஷமும் டெர்மினட் பண்ணிடுவாங்க சர்வீஸை மறுபடி ஃப்ரெஷ்ஷா இன்டர்வியூ டிக்ளேர் பண்ணி அப்புறம் தான் இது பல கல்லூரிகளிலும் பல அலுவலகங்களிலும் வழக்கத்தில் இருக்கிறது காரணம் என்னன்னா அந்த ஸ்டாஃபுக்கு ஒரு அச்சம் இருக்கணும் இருபது வருஷம் ஒர்க் பண்ணலாம் இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிருவாங்க பெரிய பெரிய ப்ரொபசர்களுக்கு தளபதி ஆயிருக்கு நான் பாத்துருக்கேன் எனக்கு பெர்சனலா தெரியும் அது மாதிரி பகவான் என்ன பண்றான் ஒவ்வொரு நாளையும் இரவிலே முடித்து ஒவ்வொரு நாளும் புதுசா ஒரு சூரிய உதயத்தினாலே கடவுளுடைய அருள் இல்லாமல் உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது என்று கடவுள் உண்மையை நமக்கு அன்றாடம் நினைவுறுத்துகிறான் கிழக்கு திசையிலே சூரியன் உதித்து விட்டான்ற போது இரவு முழுக்க மனசுல அழுங்கி கிடந்த அந்த பாவ சிந்தனைகள் மறைகின்றன ராத்திரிபுரம் படுத்துக்கிட்டு ஒரு மனுஷன் என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கான் பெரும்பாலும் பாவ சிந்தனைகள் கவலைகள் ஆக்ரோஷங்கள் என்னென்னமோ வருது சூரியன் உதிச்ச உடனே அதையெல்லாம் விலகுது ஆ இறைவன் இருக்கிறான் நம் வாழ்க்கை சிவனே தொடங்க வேண்டும் என்கிற கடமை உணர்வு அனைவருக்கும் ஏற்படுகிறது அன்றாடம் சூரிய உதயங்கிறதே பகவான் வந்து நான் இருக்கிறேன் என்னை மறந்து விடாதீர்கள் உங்களை இஷ்டப்படி வாழை எத்தனைக்காதீர்கள் நான் இருக்கிறேன் என்று காட்டுவதாக இருக்கிறது அதனால பிராச்சியின்வர் சூரியன் கிழக்க உதிக்குதுன்னு நமக்கு தெரியாதா இந்த மையூர் கவி சொன்னாதான் தெரியுமா ஏன் கிழக்க ஆரம்பிக்கிறாருன்னா அன்றாடம் கிழக்கே நிகழும் இந்த சம்பவத்தை பற்றி யாராவது சிந்தித்திருக்கிறீர்களா கடவுள் நினைச்சிருந்தாருன்னா பெர்மனண்டா சூரியன் அங்கே இருக்கும்படி பண்ணிருக்கலாம்ல எதுக்கு மறையும் பண்ணி எதுக்கு உதிக்கும்படி பண்றாருனா பருவங்களும் நாள்களும் மணி நேரங்களும் நிமிடத்துக்கு நிமிடம் மாறிக்கொண்டிருக்கிறது பகவானுடைய சக்தி ஒன்று அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி மெக்கானிக்கலா லைஃப் நடக்கிறது இல்ல அவன் நினைக்கலனா போச்சு புராணங்கள்ல படிக்கிறோம் பல முறை சூரியன் உதிக்காமலே இருந்து விட்டான் அப்போ கற்பிச்சு இறந்த ரிஷிகள் எல்லாம் சூரியனுக்கு பதிலாக தாங்கள் சூரியனாக இருந்து ஒளி தந்ததாக படிக்கிறோம் இப்போ நமக்கு தெரிஞ்சு சூரியன் அப்படி ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி அனுபவம் இல்லை அதனால சூரியன் ரொம்ப இலக்காரமா நினைச்சுக்கிறோம் அவன் எப்படியும் டெய்லி காலையில வந்துருவான் சூரியன் உதிப்பது நிச்சயம்தான் அப்படின்னு ரொம்ப அநாயாசமா நினைக்கிறோம் ஆனா ஒரு காலம் இருந்தது சூரியன் எப்போ உதிப்பான் எப்ப உதிக்காம ஸ்ட்ரைக் பண்ணுவான்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு காலம் இருந்தது தேவர்கள் அதை நினைத்து அஞ்சினார்கள் அப்படி எல்லாம் சொல்லிருக்கு சொல்றேன் இந்த கலியுகத்துல ரொம்ப அக்கிரமம் போது என்ன ஆகும்னு சொன்ன சூரிய வெளிச்சமே நம்ம தெரியாதபடி ஒரு நிரந்தரமான மேகமறைப்போ ஒரு இருட்டோ ஒரு சதா சர்வகாலம் மழையோ வந்துட்டு தாங்க முடியுமான் மேல சூரியன் அன்றாடம் உதிப்பதனாலே இறைவன் தான் இருப்பதையும் அவன் அருளால் நாம் இயங்குவதையும் நமக்கு உணர்த்துகிறான் ஒரு சின்ன கதை ஒண்ணு சொன்னான் கிருஷ்ண உத்தவனுக்கு பாகவதத்துல வாக்குவருத்தினாலே அவந்தி நாட்டுல ஒருத்தன் பிழைச்சுக்கிட்டு இருந்தானா வாக்குவிருத்தின்னா சம்ஸ்கிருதத்துல புரோக்கர் தொழில்னு அர்த்தம் அதாவது ஒரு ஜாமான வாங்கி விற்கிறது அது என்ன ஜாமானாவும் இருக்கலாம் வீடா இருக்கலாம் நிலமா இருக்கலாம் மாடா இருக்கலாம் ஆடா இருக்கலாம் வண்டியா இருக்கலாம் இதுக்கு வாக்குவருத்தின்னு பேரு இந்த புரோக்கர் தொழில ஏகப்பட்ட காசு கிடைச்சது அவனுக்கு இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் மாதிரி நடத்துறாங்க பாருங்க பிரைவேட்டா அவங்க வந்து சும்மா இந்த வீட்டை ஒருத்தர் காட்டி விட்டாங்கன்னா அதுக்கு ரெண்டு பர்சன்ட் சொல்றாங்க ஒரு வீட்டுக்கு பத்து லட்சம் ரெண்டு பர்சன்ட் கணக்கு பண்ணி பாருங்க பத்து லட்சத்துல ரெண்டு எவ்வளவு வரும்னு ஒரு வீடு இந்த அறுக்குது வாங்கிக்க அப்படின்னு சொல்றதுக்காக இவருக்கு பத்து லட்சத்துல ரெண்டு பர்சன்ட் ஆயிரம் கணக்கில் கணக்கு பண்ணி பாருங்க ஒரு மாசத்துக்கு நாலு வீடு அந்த மாதிரி காட்டி விட்டாருன்னா ஒரு வருஷத்துல எவ்வளவு சம்பாதிக்கும் பத்து வருஷம் தொழில் வெற்றிகரமானதான் எவ்வளவு பணம் சேரும் அதனால வாக்கு விருத்திகளை பெரும் பணக்காரன் ஆகிவிட்டான் ஆனா அவங்கிட்ட ஒரு பெரிய ரிமார்க் என்ன கிருஷ்ணர் என்ன சொல்றார் பணத்தை கொடுத்த பகவானு திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை கருமி கருமி தன் மனைவி கூட வயிறு ரொம்ப சாப்பிடணும்னு நினைக்க மாட்டான் போருண்டி ரெண்டுலேயோ நிப்பாட்டும்பான் பிள்ளைகளுக்கு கூட சோறு போட மாட்டான் சொந்தக்காரன் யாராவது வந்தான்னா எதுக்கு வந்தேன்னு கேப்பான் தானம் தர்மம் கோவில் பூஜை புனஸ்காரம் சடங்கு ஒன்றும் கிடையாது பணத்தை வாங்கி வாங்கி வாங்கி வாங்கி பூட்டிகிட்டே இருக்கணும் இதுல என்னாச்சுன்னா அவன் குடும்பத்தாரே அவனை சபிக்க தொடங்கினார்கள் மனைவி நினைச்சா இவனுக்கு போய் நான் வாழ்க்கப்பட்டேன் வயிறாறு சாப்பிட விட மாட்டேங்கிறாள் பிள்ளைகள் நினைக்கிறாங்க எனக்கு ஒரு சட்டத்துரிமையை படிக்க வைக்கிறான் செலவாயிடும் உறவினர்களா என்ன சொல்றாங்க இவனுக்கு சொந்த காரணா இருக்கு பிறக்கிறதுக்கு பதில சொந்த காரணம் பிறந்திருக்கலாம் என்று அனைவரும் சபித்தார்கள் அந்த சபித்தார்கள் அரசன் வெறுத்தான் எல்லாருடைய சாபமும் சேர்ந்து பளிச்சு என்ன ஆச்சு அவனுடைய பணமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சூன்யமானது அவனுக்கு அரசாங்கத்தில் சில வழக்கு வியாஜங்கள் செலவு நோய் மாடுகளுக்கு உடம்புக்கு முடியாம போகும் ஆடுகளுக்கு உடம்புக்கு முடியாம போகும் கடைசியில் அவன் ஆண்டி இப்ப ஆண்டி போது ஒருத்தருமையே அவனுக்கு உதவி செய்யணு நீ எனக்கு மாமா இல்லையான்னு போய் நிக்கிறான் ஓஹோ இன்னைக்குதான் தெரியுதா மாமே மச்சினங்கறதெல்லாம் அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தபோது கதவை சாத்தினேன் படா வழியா அப்படின்ட்டான் உனக்கு சித்தப்பா இல்லையா இருக்கும் உலகம் போறான் என்ன வெறுக்குது ஆண்டவனும் சபிக்கிறான் என்று நொந்து செத்து போனான் இது உண்மையில் நடந்த கதை என்று கிருஷ்ணன் உத்தவரிடம் அவந்தி நாட்டு சரித்திரமாக பாகவதத்தில் சொல்லி இருக்கிறார் ஒரு சின்ன கதை அத சொல்லிட்டு உத்தவர்கிட்ட சொல்றார் பணம் அடைவதும் உடல் நலம் அடைவதும் எதுக்குன்னா இந்த உலக வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் இல்லைங்களே அதோட தர்மத்தையும் கொஞ்சம் நினைக்கணும் பிறருக்கு நன்மையாக வாழணும் ஒரு பக்கம் இந்த வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் நம்ம ஆத்மாவுக்கு வேண்டிய ஆன்மீகத்தை தேட வேண்டும் அதை மறந்துட்டீங்கன்னு சொன்ன நன்றி கொன்றவர்களை கொல்வதற்கென்றே சூரியன் இருக்கிறான் ஆதித்யிரு படிச்சு பாருங்க வால்மீகி ராமாயணத்துல இருக்கு அந்த ஆதித்யகிருதயத்தில் அகஸ்திய நன்றி கொன்றவர்களை இரக்கம் என்று தண்டிக்கும் நரசிங்கமே சொல்றார் அதாவது அகத்தியருக்குள்ளிருந்து ஆச்சாரியஸ்தானத்தில் பெருமாள் பெருமாளுக்கு உபதேசம் பண்றார் அப்போ பிராச்சி காலங்காத்தால நமக்கு வந்து ஒவ்வொரு நாள் சூரிய உதயத்திலும் நமக்கு பகவான் உணர்த்துவது என்ன இறைவன் இருக்கிறான் பாவபுண்ணியம் இருக்கிறது சொர்க்கம் நரகம் இருக்கிறது மறந்து அதனால சூரியனை பார்த்தோனே நம்ம உஷாரா எந்திரிச்சு உடைகளை மாற்றி குளிச்சு சுத்தமாகி அன்றைய கர்த்தவியங்களை செய்ய வேண்டும் அதான் பிராச்சி பிராக் பிராக்னு சொன்ன ஏளி வெகு சீக்கிரம் ஏழி இந்த அவன் ஒதுக்கிறான் உலகத்தில் நடக்கிறதுல எது அப்படின்னு சொன்ன சூரிய உதயம்தான் சில பேர் சொல்லுவாங்க நான் சூரிய உதயத்துக்கு பின்னால எந்திரிச்சதும் இல்லை மணிக்கு முன்னால படுத்ததும் இது ஐம்பது வருஷமா நான் கடைபிடிச்சு படுறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஒரு மனுஷன் கண்ணு முழிக்கிறதுக்கு கூட அவனுக்கு ஒரு அலாரம் கிளாக் மாதிரி இருக்கிறது எதுனா சூரிய உதயம்தான் பாரதிதாசனுடைய கவிதையில ஒரு கவிதை வருது ஒருத்தன் சோம்பேறியா கிடக்கிறான் குடிசையில அப்ப சூரியனுடைய கதிர்கள் ஜன்னல் வழியா நுழைஞ்சு உக்ரமான உஷ்ண கரங்களாலே அவனை தட்டி எழுப்புதான்டே எந்திராமணி எட்டையாச்சான் அப்புறமும் அவன் எந்திரிக்க மாட்டேங்கிறானா எந்திரிச்சு அவங்க அம்மா கிட்ட வழி இல்லையா ஓழையா டி ஓழையா மணி என்ன அப்படிங்கிறானா அவன் அவங்க அம்மாவுக்கே பிடிக்கலையான் சூரியன் தான் உதிப்பதனாலே முதல்ல ஒரு வேலையை செய்யறான் சராசரி மனிதனாயிருந்தால் அவன் தூக்கத்திலிருந்து விழித்து விடுகிறான் இந்த சராசரிக்கு கீழே இருக்கிறான் பாருங்க ஒரு சூரியன் உதிச்சா என்ன ஒன்பது சூரியன் உதிச்சா என்ன இழுத்து போத்திட்டு தூங்குவான் சூரிய உதயமானது நம் ஹயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சில நாடிகளை உசுப்பி விடுகிறது அந்த நாடிகள் என்ன வேலை செய்யுதுன்ன ஞான நாடி சுறுசுறுப்பை உண்டு பண்ணுகிறது உழைக்க வேண்டும் விழிக்க வேண்டும் படிக்க வேண்டும் செயல்பட வேண்டும் என்ற உணர்வுகளை அது தூண்டி விடுகிறது பகவான் நமக்கு செய்த கருணை முதல்ல சூரியன் உதிக்கிறது உலகத்துல ஒவ்வொரு நாளும் நிச்சயமா சொல்லலாம் ஆச்சரந்தி யோ அனதி சீரம் அப்படிங்கிற ஆச்சரந்தின்னு சரண நடத்தல் சூரியனுடைய ஒலி கதிர்கள் வேகமா வந்து இந்த உலகத்தை ஒன்றன் பின் ஒன்றாக வந்து நிரப்புகிறது ஒவ்வொரு மரத்தையும் ஒவ்வொரு செடியையும் விழிக்க வைக்கிறது சில மரம் தூங்கு மூஞ்சி மரம் புளிய மரம்லாம் பாத்தீங்கன்னு இரவு நேரத்தில் இலையை மூடிக்கிட்டு இருக்கும் சூரிய ஒளி பட்டாத்தான் அந்த இலைகள்லாம் திறக்கும் தாமரை சூரியன் வந்தாதான் மலரும் இல்லாட்டியும் மலராது இப்படி இந்த உலகத்துல இருக்கிற சில தாவர உலகத்துக்கும் அந்த உலகத்தில் இருக்கிற சூரியனுக்கும் ஒரு இன்டர் கனெக்ஷன் உண்டு பண்ணியிருக்கிறார் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இருக்குது ஏண்டா அப்படின்ன தாவரங்களை பற்றி உபனிஷதங்கள் என்ன தெரியுமா சொல்லுது இந்த ஓஷதி வனஸ்பதி இருக்கிறேன் அதாவது தாவர உலகம் மரங்களும் செடிகொடிகளும் இவற்றிலிருந்துதான் இந்த மனித உலகத்துக்கு அன்னம் கிடைக்கிறது அன்னத்தினால்தான் பிராணம் வலுப்படுகிறது பிராணனிலிருந்து தான் பலம் ஏற்படுகிறது பலத்தின்தான் தியானமோ பக்தியோ செய்ய முடியும் சிரத்தை உண்டாகிறது அதில்தான் உங்களுக்கு உலகத்தை பற்றிய அறிவு ஏற்படுகிறது அந்த விஞ்ஞானத்திலிருந்துதான் மெய்ஞானம் ஏற்படுகிறது அதனால தாவரங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு ஞானமே இல்லை அப்படின்ற ஒரு சாஸ்திரத்துல என்ன எழுதியிருக்கீங்கன்னா குழந்தை பேரு இல்லாதவர்கள் எனக்கு பிள்ளை பிறக்கல பிள்ளை பிறக்கலன்னு கவலைப்பட்டு இருக்காங்களே அவர்கள் மரம் நட்டு வளர்த்தால் அவர்களுக்கு பிள்ளை பிறக்கும் இந்த ஜென்மத்துல உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு ஒரு சாபம் இருக்கு அஞ்சாம் இடத்துல பாவ கிரகம் உக்காந்துருக்கான் ஜாதகத்துல அஞ்சுக்கு உடையவனும் பயங்கரமா நீசமாயிருக்கிறான் அவனுக்கு இந்த ஜென்மத்தில் குழந்தை பேர் இல்லை அப்படின்னு வச்சுக்குவோம் அப்படி இருந்தால் கூட மரம் நட்டு வளர்ப்பவனுக்கு சந்தான பாக்கியம் உண்டு என்று சாத்திரங்கள் சொல்லுகின்றன ஏன்னா ஒரு மரம் நட்டு வைக்கிறதுனால எத்தனை பேருக்கு பயனுள்ளதாக இருக்கு ஆனால் இன்னொன்றுங்க மரம்னா பிரயோஜனமான மரத்தை வைக்கணும் நீங்கள் பாட்டுக்கு எட்டிக்கு எட்டி மரத்தையும் இறுக்கும் செடியையும் நட்டு வச்சு நான் தாவரங்களுக்கு புண்ணியம் செய்துட்டேன்னு சொன்னேன் மனிதர்களுக்கு இது வச்சவன் புண்ணியசாலிப்பான்னு நினைக்கிற மாதிரி மரத்தை வைக்கணும் இப்போ வந்து மதுராந்தக ரோடீங்கன்னா ரெண்டு பக்கமும் புளிய மரமா இருக்கு நீ உங்களுக்கு புலி கிடைக்குதோ இல்லையோ நிழல் கிடைக்குது கிடைப்பா இருந்தா டூ வீலர்ல போறவன் என்ன பண்றான் அந்த மரத்துக்கடையில நிப்பாட்டி வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறான் சில டிரைவர் வந்து மர நிழல்ல பார்த்து நிறுத்திட்டு ஜூஸ் சாப்பிடறான் அப்போ அவன் அனுபவிக்கிற அந்த சுகத்துக்கு காரணம் யாரு அந்த மரத்தை வச்சவன் இப்படி ஒருத்த மட்டுமா அனுபவிக்கிறான் நூற்று ஆயிரக்கணக்கானவர்கள் பல பல ஆண்டுகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பலன் அனுபவிக்கிறார்கள் ஒரு தென்னை மரத்தை வச்சுட்டு செத்து போயிடுறான் அவன் பரம்பரையே தேங்காய் சாப்பிடுது பனை மரத்தை வச்சுட்டு செத்து போயிடான் வருஷ கணக்கா இந்த மனித சமூகம் சாப்பிடுது அதனால இவ்வளவு பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு அந்த குழந்தை பிறக்கிற புண்ணியம் இல்லைன்னா அது கேன்சல் ஆயிடுது உடனடியா உங்களுக்கு அந்த பாக்கியம் ஏற்படுது என்று சாத்திரம் சொல்லுகிறது அவ்வளவு பெரிய புண்ணியமா சொல்றான் இந்த தாவரங்களுக்கு போஷாக்க கொடுக்கிறது அதனால என்னமோ மேல்நாட்டில இருந்துதான் புதுசா சொல்லிட்டாங்க வீடுகள்ல மரம் வளர்க்கணும் இந்த மரம் வளர்க்கிற கலாச்சாரமே இந்தியர்களுக்கு இல்ல நாங்கதான் புதுசா கண்டுபிடிச்சு சொல்றோம் ஏன்னா மழை அப்பத்தான் பெய்யன்னு சொல்றாங்களே நம்ம சாஸ்திரங்களை அதை பத்தி ரொம்ப விசேஷமா சொல்லிருக்குது காரணம் இல்லாமல் மரங்களை வெட்டுக்கிறவர்கள் கைகால்கள் எழுந்து ஊனமாக மறு ஜென்மத்தில் அவதிப்படுவார்கள் சில பேர் ஒரு மரத்திற்கு நிழல் நிற்பான் அந்த மரம் அவனுக்கு நிழல் கொடுக்குது பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருப்பான் சும்மா இருக்க மாட்டான் ஒரு கிளை எப்படி வளைப்பான் சடக்கு சடக்கு ஒவ்வொன்னா முடிச்சு முடிச்சு கிளை போட்டுருப்போம் எதுக்கு இந்த கைங்கரியம் பண்ற அப்படின்னா போய் நடந்த ஜென்மத்தில தாவரங்களை அனாவசியமாக ஊனப்படுத்தாதீர்கள் என்று சாத்திரங்கள் சொல்லுகின்றன அந்த தாவரங்களுக்கு உயிரூட்டி இந்த உலகத்துக்கு உணவளிப்பதற்காக இதோ வந்து ஆதவன் பிராச்சி ஆச்சரந்தி ஆச்சரந்தின் அந்த கதிர்கள் புறப்பட்டு வருகின்றன அனதி அதாவது அனதி அப்படிங்கிற வார்த்தைக்கு அதிகம் இல்லை நெகட்டிவ் வரும் அனர்த்தி சிடம் என்றால் சில வினாடிகளில் கொஞ்ச நேரத்துல சூரியன் உதிக்கிறதுக்கு மூணு மணி நேரமா எடுத்துக்குது இப்ப சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்னு சொல்றோம் அது மறைக்க ஆரம்பிச்சதுல முழுக்க மறைச்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு சமயத்துல நிமிஷ கணக்காகுது சமயத்துல மணிக்கணக்காகுது ஆனா சூரியன் உதிக்கிறது அப்படி இல்லை அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு அந்த சூரியனுடைய மேல் விளிம்பை பாக்குறீங்க ஆறு அஞ்சுக்கு பாத்தீங்கன்னா முழு சூரியன் வந்துருதுங்க ஆறு இருபதுக்கு போனீங்கன்னா மேல வந்துருது என்னுடைய உறவுகாரர்கள் நான் பரங்கிப்பேட்டையில் இருந்தபோது கடல்ல சூரிய உதயத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அங்கிருந்து ரயில் டிக்கெட் எடுத்து வந்திருந்தாங்க அவங்க இருக்கிற ஊரு பக்கம் கடல் கிடையாது இங்கே வந்தா சொந்தக்காரங்களை பார்த்த மாதிரி இருக்கும் காலையில சூரிய உதயத்தை பார்த்தாப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் முத எல்லாம் செட்டப் பண்ணி அலாரம் எல்லாம் வச்சு அஞ்சு மணிக்கெல்லாம் முழிச்சு குளிச்சு குளிச்சு எல்லாம் என்னாச்சுன்னா அந்த பெண்மணிகள் சில பேர் வந்து அந்த பூசறது இதெல்லாம் வந்து லேட் ஆகி விட்டாங்க வீட்டை வீட்டு கிளம்புறதுக்கே அஞ்சாச்சு அங்க இருந்து கடற்கரைக்கு ரொம்ப வேகமா போயும் ஆறு பதினைஞ்சு ஆகிப்போச்சு பார்த்தா சூரியன் அங்க இருக்கா மேல அப்ப அவங்க சொல்றாங்க உங்க ஊர்ல மட்டும் சூரியன் ரொம்ப அது எங்க ஊர்ல மட்டும் இல்லைங்க அது உங்க ஒப்பனையைதான் குற்றம் சொல்லணும் போ அப்படின்னா எல்லா ஊர்லயுமே சூரியன் உதிக்கிறது ரொம்ப வேகமா உதிக்குது அதான் சொல்றாரு அனதி சில நொடிகளில் வந்து விடுகிறான் இதோ தோன்றியது போல் இருக்கிறது அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா அரைன் வெகு நொடிகிடி நன்மை செய்வதிலே அவனுக்கு ஒரு தீவிரம் நடக்க வேண்டும் அதுக்காக அனதிச்சீரம் அச்சலே அச்சலேனா அச்சலம்னா மலை சலம்னா அசைதல் அச்சலம் என்றால் அசையாதிருத்தல் மலை இருக்குதே அது அசையாதது அதனால அசையாததுங்கிறதே ஒரு பேர் வச்சுட்டான் எது அசையாதோ அப்படி இழுத்தாலும் அந்த மெல்ல மூச்சு விட்டு ரயில் வழி மாதிரி கிளம்பும் அவ்வளவு கனமான தேர் அவ்வளவு வலுவான தேர் வெள்ளக்காரங்காலத்துல இந்த தேரை பார்த்து அவன் வெள்ளக்காரன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு இங்கிலீஷில் இதை பார்த்து ஒரு வார்த்தையே உருவாக்கிட்டான் என்னன்னா ஒரு கடினமான வேலை இருந்தா இட் இஸ் ஜெகர்நாத் ஜெகர்நாத் ஜெகநாதனுடைய தேர் இல்லையா அவனுக்கு வாயில ஒழுங்கா உச்சரிக்க வராது எல்லாம் திருசீர்பு பள்ளி அப்படின்னா அது மாதிரி பூரி ஜெகநாதனுடைய ஜெகநாத் போட்டுருவான் அப்போ அசையாத ஒரு பொருளை அல்லது கடினமான ஒரு சமாச்சாரத்தை சொல்றதுக்கு இட் இஸ் ஏ ஜகர்நாட் அப்படின்னு சொல்ற ஒரு ஆங்கில பழக்கமே ஏற்படுவது இங்கே அச்சலம் என்றால் அசையாதது மலை அச்சலே அதாவது மலையில தான் அவன் உதிக்கிறான் உதயகிரின்னு ஒன்று சொல்றான் சூரியன் உதிக்கிற போது நீங்க என்ன பேக்ரவுண்ட்ல பாக்குறீங்கிறத பொறுத்து அதனுடைய தோற்றுவாய் வித்தியாசமாக சொல்லப்படும் நீங்க கடல் கரையோரமா இருந்தீங்கன்னா கடலுக்குள்ளே இருந்து வர்ற மாதிரி இருக்கும் ஆற்றங்கரை ஓரமா இருந்தா ஆத்துக்குள்ள இருந்து வர்ற மாதிரி இருக்கும் இல்ல காட்டுல இருந்தீங்கன்னா காட்டுல மரக்கலையிலிருந்து வர்ற மாதிரி இருக்கும் ஆனா இங்க அவர் சொல்றாரு உதயகிரி மலை இருக்குதே அந்த மலையிலிருந்து கிளம்புகிறார் இந்த பக்கம் ஒரு மலை இந்த பக்கம் ஒரு மலை நடுவில் இருக்கிற அந்த இடைவெளியில கிளம்பி வரான் அத பார்க்கிற போது எப்படி இருக்குதான் அச்சலே மலையிலே சாரு சாருனா அழகிய வெரி பிளசன்ட் வெரி ஸ்வீட் சாரு ஹாசன் அப்படின்னா அழகாக சிரிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் சாருஹாசினி அப்படின்னா அழகாக சிரிக்கிறவள் அப்படின்னு இருந்தோம் சில பேர் சிரிக்கிற போது வேதாள மாதிரி சிரிப்பாங்க அப்படி இல்லாம சிரிப்பு வந்து பார்க்குறவங்களுக்கு ரம்யமா இருக்கணும் டெலிஃபோன் மணி போல் சிரிப்பவள் இவளாங்கிறான் பாருங்க அவள் ரொம்ப முணமுணும் முனுமணும்னு சிரிக்கணும் சிரிக்கிற சிரிப்பில் நமக்கு பிபி எல்லாம் ஏறி நரம்பெல்லாம் ஆடுற மாதிரி இருக்கப்படாது அப்படி மென்மையாக சிரிக்கிறதுக்கு பேர் சாருஹாசினி மகாலட்சுமிக்கு அப்படி ஒரு பேர் உண்டு அவள் பக்தர்களுக்கு வரம் கொடுக்கிற போது அவ்வளவு மென்மையாக பல்லு தெரியாம இதழ் விரித்து சிரிப்பாளாம் அதனால ஒரு சாருஹாசினு ஒரு பேருண்டு சாருன்னு அழகாக சூடாமணி சூடாமணி என்பதனா உச்சியில வைக்கக்கூடிய ஒரு ஆபரணம் பெண்கள்னா தலை செய்வின் பிறகு இந்த பக்கம் ஒரு ஆபரணம் வச்சுப்பாங்க அந்த காலத்துல இப்பதான் ஆபரணம்லாம் வரவர் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது எந்த ஆபரணமும் வந்து அவங்களுக்கு அவுட் ஆஃப் அப்படின்னு சொல்றாங்க நார்த் இந்தியாவில் பெரிய டாடா பிர்லா ஃபேமிலிஸ்ல கூட லேடீஸ் எல்லாம் வந்து போடுறது இல்லை சும்மா சாதாரணம் ஏதோ மணி மாதிரி போட்டுக்குவாங்க அது ஒரு மாலை மாதிரி போட்டுக்குவாங்க ஆனா வீட்டில் வச்சிருப்பாங்க தங்கமும் காஷும் நிறையா ஆனா கழுத்துல காதில போடுறது இல்லை ஆனா தென்னிந்தியாவில் என்னமோ பெண்களுக்கு ஆபரணங்கள்ல ரொம்ப பெரியம் இருக்கு பதினெட்டு வகை இருபது வகை முப்பது வகை என்னன்னோ பேர்லாம் சொல்றாங்க அதுல சூடாமணின்னு ஒண்ணு அதாவது இங்கே மூக்குல காதல கழுத்துல வய கையிலாம் மாட்டினது பத்தாதுன்னு சொல்லி தலைக்கு மேலே ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அதுதான் சூடாமணி இப்போ சீதை அனுமனுக்கு ராமனிடம் அடையாளமாக அனுப்பிவிட்டது சூடாமணி தான் தலை சீவி இந்த தலை கலையாம இருக்கிறதுக்கு நீங்கள் ஹேர்பின்னு வைக்கிறீங்க இல்லையா சைடு ஊசின்னு சொல்றாங்கல்ல அதை அப்படியே நகையா செஞ்சு அது வந்து அந்த வேலையை செய்யும் அப்போ ஒரு மனிதனுடைய ஒரு பெண்ணுடைய தலை உச்சியிலே இருக்கக்கூடிய ஒரு ஆபரணம் சூடாமணி அந்த சூரியனை பார்த்தா அப்படி தெரியுதான் அந்த மலை உச்சியில சூரியன் வரும்போது அந்த மலைக்கு மேலே ஒரு ஆபரணம் போல அது காட்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த தோற்றத்தை அழகாக சொல்லுகிறார் இந்த சூரிய உதயத்தை அவர் திரும்ப திரும்ப ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் வருணிக்கிற காரணம் அங்கே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஒரு கிரக வடிவிலே தோன்றுகிறான் இப்ப மயூர கவி மாதிரி மகான்களுக்கும் ரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் அந்த சூரியனுக்குள்ளே இருக்கிற நாராயணனுடைய சொரூபம் நன்றாக தெரிகிறது நமக்கு தெரியல நமக்கு அது வெறும் வட்டமா தோசை மாதிரி தெரியுது ஆனா அவர்கள் உள்ளே இருக்கிற பெருமாளை பார்த்து விட்டு அய்யோ ஒரு பெருமாளை உற்பத்தி என்று கை கைகூப்பி வணங்கி தொழுகிறார்கள் இப்ப நமக்கு எப்படி தோணும்னா ஒரு கோவில்ல திடீர்னு ஒரு பெருமாள் நம்ம கண்டெடுத்துட்டோம் ஒரு மணல் வெளியில காவேரி கரை ஓரமா அம்பரீஷ மகாராஜா தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தான அப்படி தியானம் பண்ணும்போது அவனுடைய தியானத்துல ஒரு காட்சி தோன்றுகிறது அது என்ன காட்சி அப்படின்னு சொன்னா அவன் உட்கார்ந்துருக்கிற இடத்தில் பக்கத்தில் ஒரு எறும்பு புற்று பாம்பெல்லாம் கூடி இருக்கும் இல்லையா அதுக்குள்ளே இருந்து ஒரு சின்ன பையன் வர்றான் அந்த பையனை பார்த்தா பெருமாள் சின்ன பையன் மாதிரி வந்த மாதிரி இருக்கு நெத்தியில நாமம் போட்டுருக்குறான் நான் உள்ள இருக்கிறேனப்பா என்னை கண்டுபிடிச்சு எனக்கு ஒரு கோவில் கட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மறுபடியும் உள்ள போய் மறைஞ்சிட்டான் கண்ணு முடிச்சு பார்த்தா அங்க ஒரு எறும்பு போட்டு இருக்கிறது ஆனா அம்பரீஷன் என்ன நினைச்சா நம்ம மெடிடேஷன்ல இருக்கிற போது சில சமயங்கள் சில தோற்றங்கள் தோணும் அதுக்காக நம்ம அதை நம்பி பழிச்சுன்னு அந்த எறும்பு புத்த கலைச்சோம்னா எப்படி ரெண்டு பாம்பு சாகும் கோடிக்கணக்கான எறும்புகளுக்கு வீடு இல்லாமல் போகும் அதனால கன்ஃபர்மேஷனா தெரியாம அந்த காரியத்தை பண்ணப்படாது போய் படுத்துட்டான் அரண்மனையில அன்னைக்கு ராத்திரி கனவுல மறுபடியும் அதே காட்சி வருகிறது என்ன ஒரு தடவை சொன்னா செய்ய மாட்டேங்கிறோம் நீங்களா பெருமாள் கேட்கிறாரு உடனே மறுநாள் வந்து தன்னுடைய மந்திரி பிரதானிகளோடு வந்து அந்த புற்ற கலைச்சு பார்த்தா உள்ளே பெருமாள் அந்த பெருமாள் இன்னைக்கு நீங்கள் திருக்கூடலூர்ன்னு ஒரு திருவையாறுலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் ஜெகத் ரட்சகன்னு பேர் அந்த பெருமாளுக்கு அந்த பேர் போயிருக்கீங்கன்னு தெரியாது அந்த ஜெகத்ரக்ஷக பெருமாள் அப்படி வந்தவர் தான் இவன் என்ன பண்ணினான் அந்த பெருமாள் அங்கே ஸ்தாபகம் பண்ணி பணம் செலவு பண்ணி கோவிலெலாம் கட்டி அதுக்கு அர்ச்சகரை நியமித்து மானியமெல்லாம் ஏற்படுத்தி ரொம்ப விமரிசையாக பண்ணினான் ஆனா காலம் கடந்த போது காலச்சக்கரத்தின் சுழற்சியினாலே காவிரியனுடைய ஆற்று போக்கு மாறியது வெள்ளம் பெருக்கெடுத்து கரைகளை உடைத்த இந்த கோவில் மண்மூடி போய்விட்டது இந்த கோவில இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு பிறகு சமீபத்துல திருமலநாயக்கருடைய மகளா பேத்தியா மங்கம்மாள் ராணி மங்கம்மா ராணி மங்கம்மாளுடைய கனவுல பெருமாள் தோன்றி இந்த இடத்துல நான் புதையொண்டு கிடக்கிறேன் என்னை கண்டெடுத்து நீ மறுபடி கோயில் எழுப்பு வாயாக பெருமாள் சொன்னார் அவ வந்து பார்த்தா அது தஞ்சை தஞ்சாவூர் மகாராஜாவுடைய ஏரியா இந்தம்மா வந்து மதுரை பாண்டிய நாட்டிலிருந்து சோழா நாட்டுக்கு வந்து ஒரு ராஜபரம்பரையை சேர்ந்த நபரை இஷ்டப்படி கோவில் கட்ட முடியுமா அதனால வந்து தஞ்சாவூர் ராஜாவை போய் சந்திச்சு இந்த மாதிரி எனக்கு கனவு வந்தது எனக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த கோவிலை கட்டலாம்னு அவன் நல்ல நேரம் அவன் ஒரு நல்ல மனுஷனாக இருக்க போய் சரி அந்த செலவில் பாத்தி நான் ஏத்துக்கிறேன் நீங்கள் பாதி சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமாக சேர்ந்து அகழ்ந்து எடுத்து அந்த விக்கிரகத்தை கண்டுபிடித்தார்கள் அது எதோ ஒரு பிராமணருடைய அக்ரஹாரத்துக்குள்ள அக்ரஹாரத்துக்கு பக்கத்துல மணல புதைஞ்சு கிடந்ததான் இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா அந்த காவிரிக்கரை மணலுக்கு இந்த ராணி மங்கம்மா போய் இறங்கின உடனே அங்க மீன் கொண்டிருந்த மீனவர்கள் எல்லாம் ஓடி வந்து இந்த அம்மாவை சூழ்ந்து கொண்டு அம்மா அம்மா எங்க எல்லாருடைய கணவரையும் நேத்து நீங்க வந்தீங்க நாங்க இன்னைக்குதான் முதன்முறையா வாழ்க்கையில உங்களை பாக்குறோம் எங்க எல்லாருடைய கனவு நீங்க வந்தீங்க நீங்க வந்து எங்களுக்கு ஒரு கோவில் கட்டித்தர போறீங்கிற மாதிரி எங்களுக்கு பெருமாள் சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு ரொம்ப அதிகமா நம்பிக்கை ஏற்பட்டு போச்சு அப்புறம் ஜெகத் ரட்சகனை அகழ்ந்து எடுத்து அதை கோவில் சமைத்தார்கள் திருமங்கை மட்டும் அதை மங்களாசாசனம் பண்ணியிருக்க ரொம்ப அற்புதமான வரப்பிரசாதினு சொல்லுவோம் இப்ப என்ன சொல்ல வர இந்த மாதிரி நம்ம ஒரு பெருமாளை கண்டு பிரமாதமா உங்கள்கிட்ட மைக்கல வச்சு என்ன சொல்றாரு சூரியனுடைய வடிவில் எழுந்திருக்கிறாரா அங்க எம்பெருமானுடைய உதயம் சூரியோதயம் என்பது பெருமாளுடைய உதயம் அதையே நீங்கள் அப்படி புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள் என்று சொல்றாரு அதான் சூடாமணி இப்போ முன்சந்தியோ ரோச்சனாம்புகூ முஞ்சந்தினா அப்படி தெளிக்கிறது இப்போ பன்னீர் சம்பவிச்சு கல்யாணத்துக்கு போகிற தெளிப்பாங்க சில பேர் மேலே அதுக்கு பேர் முன்ச்சனம்னு சொல்றேன் யாரிடா அப்படின்னா ரோச்சனாம்புகு அம்புகுனா தண்ணீர் ரோச்சனா அப்படின்னா இந்த பசுமாட்டினுடைய மூத்திரத்திலிருந்து சில சமயம் கிடைக்கும் பசுமாட்டினுடைய பித்தப்பையிலிருந்து சில சமயம் கிடைக்கும் பசுமாட்டினுடைய தலையிலிருந்து கிடைக்கும் அது மஞ்சள் இருக்கும் ஒரு வாசனை திரவியம் தூள் அதை ரோச்சனை என்று சொல்லுவார்கள் பசுவிலிருந்து கிடைப்பதனால கோ ரோச்சனை அது ஒரு புனித பொருளாகும் வாசனை பொருளாகும் அது வந்து ஒருத்தர் மேல தெளிச்சு நீங்க வந்து வரவேற்பு பண்ணினீங்கன்னா பெஸ்ட் வெல்கம் கொடுத்ததாக அர்த்தம் இப்போ இந்த சூரியன் உதிக்கிற போது அந்த நிறமானது மஞ்சள் மஞ்சேர்னு இருக்கிறதுனால இந்த மயூரகவியனுடைய கண்ணுக்கு எப்படி தெரியுதான் பார்த்தா திசைக்கு அதிதேவதைகளாகிய பெண்கள் திசை பெண்கள் ஒரு ராஜா வரும்போது அவன் பவரி வருகிற பாதையிலே கோரோஜனை நீரை தெளிப்பது போலே இந்த வானத்தில் அந்த ஒளியானது மஞ்சள் நிற மஞ்சள் நிறமாயிருப்பதனாலே நீரோடு கலந்து இவர்கள் தெளித்த கோரோஜனை நீர் போல் இருக்கிறது அம்புகு அப்படின்னு சொன்ன நீர்ன்னு அர்த்தம் உங்க புத்தகத்துல அம்பகன்னு போட்டிருக்கா அம்புகுன்னு போட்டுருக்க அம்புகுன்னு இருக்கணும் ரோச்சனாம்பகு அதாவது இந்த கோரோசனை என்ற ஒரு உத்தமமான வாசனை பொருள் ஒரு அழகு பொருள் அதை வந்து வானத்திலே தெளித்து இந்த சூரிய பகவானுக்கு அவர்கள் வரவேற்பு செய்வது போல இருக்குதான் பிரச்சுரம் இவ இவர்கள் அந்த வரவேற்பு செய்வது போல இருக்குது என்று சொல்றாரு இந்த கோரோசனைங்கிறது வைத்தியத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பொருள் பல வைத்தியர்கள் பல நோய்களுக்கு இந்த கோரோச்சனையை மருந்தாக பயன்படுத்துவார்கள் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் அந்த காலத்தில் எல்லாவற்றிலும் மருந்து தன்மை இருப்பதை கண்டுபிடித்திருந்தார்கள் இந்த கோரோச்சனையை பார்க்க பசுமாட்டுல மூத்தத்துல கிடைக்கும் அல்லது பித்தப்பையில கிடைக்கும் அல்லது பசுவின் தலையில கிடைக்கும் என்ற ஒரு பொருளை அவங்க அதை கண்டெடுத்து ஞான திருஷ்டியில அதில் உள்ள மருந்து பொருளையும் அந்த மருந்து தன்மையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஒண்ணுமில்லை இந்த ஸ்ரீரங்கம் ஆண்டவன் சாமிகிட்ட ஒரு சிஷ்யர் வந்து சுவாமி நான் ஒரு ஆப்ரேஷனுக்கு போகிறேன் அந்த ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லாகணும்னு சொல்லி விண்ணப்பிச்சாரன் என்னடா ஆப்ரேஷன்னா கிட்னியில் கல் ஃபார்ம் ஆயிடுச்சு அது கரைய மாட்டேங்குது டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஒரு லட்ச ரூபா கொண்டு போன்னார் நான் பல பேர் காலில் விழுந்து தயார் பண்ணி பணத்தை கொண்டு வந்துருக்கேன் எனக்கு பணத்தை பற்றி ஒன்றும் முக்கியம் இல்லை நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிறேன் உயிரோடு போகிறேன் வெளியே உயிரோடு வரணும் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் நீங்கள் பெருமாளிட்ட விண்ணப்பிக்கணும்னு ஆப்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா அப்படின்னு அது என்ன ஃபிக்ஸ் பண்ணல இப்போ நான் போய் டாக்டர்கிட்ட சொன்னேன்னா அநேகமாக அடுத்த வாரம் இருக்கும் அப்படின்னா அப்போ அதுக்கு சொன்னாரன் நீ ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னால நான் ஒரு காரியம் சொல்கிறேன் அதை செஞ்சுட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கோ அப்படின்னு என்னன்னா வாழைத்தண்டுல அடித்தண்டு இருக்கு இல்லையா அதை சாறு பிழிஞ்சு ஒரு பதினஞ்சு நாளைக்கு சாப்பிடு இதோட நெறிஞ்சி பொடி ஆண் நெறிஞ்சி முள் பொடின்னு ரெண்டு இருக்கு நெருஞ்சி பொடி ஆண் ஆண் அதாவது ஆண் நெருஞ்சி முள் பொடிங்குற ரெண்டுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதை எடுத்து கஷாயம் போட்டு இதை காலையில குடிச்சின்னா அதை மாலையில குடி அதை காலையில குடிச்சீனா இத மாலையில குடி ஒரு பதினஞ்சு நாள் சாப்பிடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட இன்னொரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்க சொல்லு தேவைன்னா உடம்பு ஓபன் பண்ணுங்க சும்மா சும்மா கிழிச்சு மூடுறதுக்கு அது ஒன்றும் லுங்கி இல்லை அப்படின்னு சொன்னார் சரி சுவாமி நீங்க சொல்ற போது நான் செய்யறேன்ட்டு அவர் அதே மாதிரி செய்தார் பதினைஞ்சாவது நாள் வந்து டாக்டர் கிட்ட போய் இந்த மாதிரி சொன்னே அவருக்கு கோபம் வந்துருச்சு யோ நாங்க எங்க போய் எஃப்ஆர் சிஎஸ் முடிச்சமையா நானு இன்னமும் சூப் போட்டு குடிச்சா கிட்னில கல் போயிடுச்சான சரி நீ சொல்றேங்கிறதுக்காக ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாப்போம்னு சொல்லி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அந்த கல் காணவில்லை போயிச்சு அப்போ ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு பத்திரிகை எழுதியிருக்கிறார் நம்ம நாட்டுல நம்ம பெரியவங்க எல்லாம் வீட்டுல சமைக்கிற போது வாழைத்தண்டுல சாம்பார் வைப்பாங்க வாழைத்தண்டுல கூட்டு வைப்பாங்க அதை நம்ம பிள்ளைகள்லாம் வந்து இது என்ன அது என்னமோ மாதிரி நேரம் நேரம் இருக்கு அப்படின்னா அதனுடைய அற்புதம் தெரியுமா இந்த வாழைத்தண்டு மட்டும் ஒழுங்காக சாப்பிட்டீங்கன்னா யூரினரி பிளாடர்ல உங்களுக்கு பித்த கல் ஃபார்ம் ஆகாது கிட்னியில கல் ஃபார்ம் ஆகாது வாழைத்தண்டுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு குணம் உண்டு உஷ்ணத்தை தணைக்கும் இந்த கிட்னியில கல் ஃபார்ம் ஆகிறது பிளாடரில் கல் ஃபார்ம் ஆகிறதுங்கிறது எதனாலேன்னு சொன்னால் பித்தம் அதிகமாகிற போது தான் அப்படி வருது பித்தம் எதுனால வருதுன்னா அதுக்கு நூறு காரணம் சொல்லலாம் ஆனா ஒரு காரணம் முக்கியமா இந்த காப்பின்னு ஒரு சைத்தான் வந்திருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் ஒரு நாளைக்கு அஞ்சு கப்பு ஆறு கப்பு அதை குடிக்கிற போது தனியா குடிக்காம நாலு பேரும் சேர்ந்து கெடுத்து நீயும் குடிதா நீயும் நாசமா போடா அப்படின்னு சொல்லி காப்பி அவனுக்கு வாங்கி கொடுத்து குடிக்க வச்சு இதெல்லாம் வந்து பித்தம் உருவாகிறது அதே மாதிரி டீ ஓரளவுக்கு தான் குடிக்கலாம் சில பேர் டீ குடிக்கிறதுங்கிறது ஒரு ஃபேஷன் டீ அடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அரை மணிக்கு ஒரு தடவை வெளியே போய் டீ அடிப்பாங்க டீ அடிக்கிறதுங்கிறது டீ போட்டு கொடுக்குறாங்களா இல்லை டீ இவர் குடிக்கிறாரான்னு தெரியல இப்படியாக அவர்கள் செய்யக்கூடிய சில பழக்கங்கள் அதிகமாக இரவில கண்வழித்தல் தலைக்கு எண்ணெய் வைக்காம இருத்தல் தலையோட குளிக்காமல் இருத்தல் வெயில் காலத்தில் வெந்நீர்களை குளித்தல் இன்னும் பல பல காரணங்கள் சொல்லலாம் இதெல்லாம் சேர்ந்து பித்தம் உருவாகி கல் ஃபார்ம் ஆயிடுச்சு அது மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்ல அப்ப பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் கேட்டார் டாக்டர் ஆபரேஷனுக்கு வெறும் வாழத்தண்டில் சரியாக போச்சு நீங்கள் வாழைத்தண்டு விலை என்ன உழவர் சந்தில காலையில் ரேடியோவில் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணுறான் வாழைத்தண்டு ஒரு அடி நீளம் ஒரு ரூபாய் விலை சொல்கிறான் ஒரு ரூபாய்தான் வாழைத்தண்டு ஒரு நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு பதினஞ்சு டு ஒன்று பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு ரூபாயில் எப்படி இருக்கு ஒரு லட்சம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி தச்சு முடிச்சு பத்து நாள் கழித்து டாக்டரை இன்னும் வலிக்குதேன்னு பார்த்தா ஆஹா கிட்னியை மாற்றி அறுத்துட்டேன் ரைட் கிட்னிக்கு போதும் லெஃப்ட் கிட்னியை ஓபன் பண்ணிட்டேன்னு அவர் அருள்வாக்கு கொடுப்பாரு இது எப்படி இருக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே அதனால இந்த மாதிரி அடிப்படையான சில விஷயங்களில் இருக்கக்கூடிய மருந்து மருத்துவ குணத்தை நம்முடைய முன்னோர்களிடம் பெரியோர்களிடமிருந்தும் பல நூல்களிடமிருந்தும் கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கணும் நாங்க இந்த நாட்டு மருந்து அல்லோப்பத்தி தான் கருத்துக்களை தெரிஞ்சு வச்சுக்கலாம் இந்த கோரோச்சனை என்பது அப்படி ஒரு பொருள் ரோச்சனாம்பு பிரச்சுரமிவ திசா முஞ்சகைஹி திசா அப்படின்னு சொன்ன திசைகள் முஞ்சகைனா அந்த திசை பெண்கள் ஒவ்வொரு திசைக்கும் ஒரு தேவதை இருக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு அதிகார புருஷன் வைக்கிறான் வந்து தன்னுடைய அதிகாரத்தை பலவாக பிரித்து அஷ்டதிக்கு பாலகர்கள் அஷ்டதிக்கு பாலகர்களுக்கு துணைவிகள் கல்விக்கு சரஸ்வதி வீரத்துக்கு பார்வதி செல்வத்துக்கு லட்சுமி அப்படி பிரிச்சு கொடுத்துருக்கான் லோயஸ்ட் ரேங்க் வரைக்கும் கொடுத்துருக்கிறான் ஒரு மடத்துக்கு அதிபதியா இருக்கணும்னா நீங்களும் நானும் நினைச்சாப்புல முடியாது அதுக்கு ஒரு தகுதி வேணும் இப்போ அகோபிலத்தில் நடந்த ஒரு செய்தி பாருங்க அகோபிலமா ஸ்ரீரங்கம் நினைக்கிறேன் அவருக்கு என்ன ஆகி போச்சு வித்வத்து கல்வி படிப்பை பார்த்துட்டு நமக்கு அடுத்த ஜீரா இவன் வந்தா தேவையில் அவர் நினைக்கிறாரு இவர் அங்க எதுக்கு போனாருன்னா எனக்கு பிள்ளை பிரகல சாமி எனக்கு குழந்தை வேணும் குழந்தைங்க கேட்க போறாரு அவருக்கு மனசுல என்ன ஊடுதுன்னா இவனை சன்னியாசி ஆக்கி மடத்துல உட்கார வச்சா நல்லா இருக்கும்னு அவருக்கு தோணுது சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரே தவிர ஒன்னும் குழந்தை பிறகுல அவர் கடைசியில் திருநாடு போயிட்டார் அதுக்கப்புறம் இவர் விடாப்புள்ள அவரை வச்சு சமாதியில போய் உட்கார்ந்து அழுகிறார் சாமி எனக்கு பிள்ளை வேணும் சாமி எனக்கு பிள்ளை வேணும் கடைசியில் ஒரு குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்த உடனே இவருக்கு அடுத்தாப்புல ஒருத்தர் வந்தார் பாருங்க மடாதிபதி அவரும் திருநாடு போயிட்டார் அவருக்கும் என்ன தோணி தின்ன இவன் ஏன் கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி பிள்ளைன்னு கட்டிட்டு அழுகிறான் இவ்வளவு படிச்சவனா இருக்கிறான் என் முகத்தில் இவ்வளவு தேஜியசா இருக்குது இவன் நம்ம கூட்டத்தை சேர்ந்தவன் மடாதிபதியை வர வேண்டிய ஆளு நினைச்சுக்கிட்டு அவரும் திருநாள் போயிட்டார் போன பிறகு அடுத்த மடாதிபதிக்கு ஆள் கிடைக்கவில்லை அப்போது ஏற்கனவே அவர் வந்து அங்கே இருந்த ஜனங்கள்தான் சொல்லி பார்க்க போல் இருக்கு வார்த்தை கேட்டு பாருங்க அவன் வருவான்னா அவன்தான் எனக்கு அடுத்த ஆள் அப்படின்ட்டு அவர் திருநாடு போன உடனே ஜனங்கள்லாம் வந்து இவர முடிச்சது சுவாமி வேற யாரும் தகுதியான ஆள் இல்லை இங்கேதான் வரணும்ன்ட்டு ஒரு யோசனை பண்ணி பார்த்தார் எனக்கு குழந்த பிறக்காமல் பல வருஷம் தவம் இருந்து குழந்த பிறந்து இப்போ குழந்தைக்கு பதினாறு மாதம் ஆகுது அதாவது ஒன்றே வயசு அப்படி தான் வயசு இருக்கும் பாருங்கள் இந்த நேரத்தில் என்ன சன்னியாசியாக சொல்றீங்களே என்னை சாமியாராக சொல்றீங்களே மடாதிபதியாக சொல்றீங்க யோசனை ஒண்ணே ஒரே ஒரு நாள் ராத்திரி பெருமாள்ட்ட ஜபம் பண்ணினார் தூங்கினார் எழுந்தார் மறுநாள் காலையில் அவருக்கு ஒரு மனசுக்கு தெளிவு ரைட் நான் வரேன் ஆவணும் குடும்பத்தை விட்டு வந்துட்டார் இப்போ இந்த மடாதிபத்தியங்கிறது ஏன் மடாதிபத்தி ஒருத்தர் இல்லாமல் மட இருக்கப்படாதா ஆடுகளை மேய்க்கிறதுக்கு ஒரு வேணும் முருகேசன் பேட்டி உனக்கு என்ன வருமானம் அது எத்தனை வாத்து மெய்ப்பிங்க பத்து வருஷமா இதே வாத்துதான் மெய்க்கிறீங்களா இதுல நீங்க கத்துக்கிட்டது என்ன ஆண் வாத்து பெண் வாத்து எப்படிங்க கண்டுபிடிக்கிறது வாத்துக்களை கல்யாணம் எப்படிங்க பண்றது வாத்து மட்டையே விக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் நிகழ்ச்சி நம்மில் ஒருவர் அப்படின்னு வாத்து மேய்க்கும் முருகேசன் பேட்டி ஐ வா அந்த மாதிரி உங்களுக்கு மேய்க்கிறதுக்கு வாத்து மேய்க்கிறது கூட ஒரு முருகேசன் தேவைப்படுது ஆடு மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அப்படி இருக்கிற போது மடம்ங்கிறப்போ எவ்வளவு சொத்து வந்து சேர்ந்துருக்குது இப்போ நம்மளை போல உள்ளவங்களாம் நம்ம பாவம்லாம் தோயிட முடியாதுன்னு சொல்லி கடைசி காலத்தில் இந்த மடத்துக்கு இந்தாங்க பத்தாயிரம் ரூபாய் இந்தாங்க ஐயாயிரம் ரூபாய் மூணு ஏக்கர் நிலம் அந்த பங்களா இது எல்லாம் எழுதி வீட்டு ஏகப்பட்ட சொத்து இருக்குது அதுக்கு ஒரு கண்காணிப்பாளர் வேண்டும் நாணயமானவராய் ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவராய் நாட்டில் பக்தியை வளர்ப்பவராய் ஒருத்தர் வேணும் படித்தவராயிருக்கணும் அவருக்கு வைஷ்ணவம் என்னன்னு தெரியாம இருந்தா அப்படி இவ்வளவு தகுதியும் உள்ள ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனாலதான் மடாதிபதிகள் தகுதியான மடாதிபதிகளை கண்டா விடுறது இல்லை அதனால கடவுள் என்ன பண்றாரு அதிகாரத்தை மேல் தொடங்கி கீழ் சகல துறைகளிலும் பிரித்து கொடுத்திருக்கிறார் தி லோயஸ்ட் அத்தாரிட்டி வரைக்கும் அவன் தான் இருக்கிறான் அது மாதிரி இங்கே திசைகளுக்கு கூட அதி தேவதை வைத்திருக்கிறார் கோரோஜனையை அள்ளி தெளிச்சு அர்ச்ச வரவேற்பு கொடுக்குற மாதிரி இருக்குது அந்த மஞ்சள் நீரை பார்த்தான்னு சொல்லிட்டார் அடுத்தாப்புல அர்ச்சனைன்னு சொல்றாரு இந்த அர்ச்சனை யாருடா பண்றாங்க அப்படின்னா சாட்டு உட்கைகி சக்கரநாம் நாம் சக்கரநாம் சக்கரவாக பறவைகள் இந்த சக்கரவாக பறவைகளை பற்றி ஒரு செய்தி அது எவ்வளவு தூரம் உண்மையு தெரியல இந்த சக்கரவாக பறவைகளுக்கு ராத்திரி ஆனால் கண்ணு தெரியாதான் ஆனா இந்த சக்கரவாக பறவைகள் ஆணும் பெண்ணுமாய் தாம்பத்தியம் நடத்துறது எப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷம் கூட ஒன்று ஒன்னு பிரியாது பக்கத்திலே தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட பறவைகளுக்கு ராத்திரி ஆனவனே கண்ணு தெரியல என்ன உடனே கணவனை காணாமல் மனைவியும் மனைவியை காணாமல் கலங்கி போயிருப்பாங்களா ராத்திரி போறான் விடிய காலம் வந்த உடனே கணவனை கண்ட மகிழ்ச்சியில் மனைவியும் மனைவியை கண்ட மகிழ்ச்சியில் கணவனும் அந்த சூரியனை பார்த்து அர்ச்சனை பண்றாங்களா அப்பா வந்தியே ஒரே இருட்டு எங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க முடியலையே இந்த ராத்திரி எங்களுக்கு ஒரு யுகம் மாதிரி கழிஞ்சதே என்று அந்த சூரியனை பார்த்து அர்ச்சனை பண்ணுதான் இந்த சக்கரவாக பறவைகள் அர்ச்சனை பண்ணுதான் என்ன வழிபடுகிறது அப்படி ஒரு கற்பனை கவியனுடைய கற்பனை கவிஞனுக்கு எதுவுமே ஒரு நயமா ஒரு கற்பனையா தான் தெரியும் சாதாரண ஒரு குற்றாலத்திலிருந்து அருவி விழுந்தா கூட அப்படியே வந்து ஒரு சோழில் உற்றுற மாதிரி இருக்கு அப்படின்னு எழுதுவான் அல்லது வந்து வெள்ளிய உருக்கி ஊத்துற இருக்கு அப்படிமா எதை பார்த்தாலும் அவனுக்கு ஒரு இமேஜினேஷன் தான் தோணும் நம்ம போல ஆளுகளுக்கு ஒண்ணுமே தோணாது அதை பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் தோணும் ஒரு பஸ் சீட்டைகள் சக்கரவாக பறவைகள் அர்ச்சனை செய்வது போல இருக்குதான் அதனால இந்த எப்படி அர்ச்சனை பண்ணுதான் சாட்டுங்கற சாட்டு லவ்விங் வேர்ட்ஸ் அதாவது பிரியமான வார்த்தைகளை பேசி வரவேற்பு செய்யறாங்க இல்லையா ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா வாங்க வாங்க உக்காருங்க ஏன் பையன் தூக்கிட்டு இருக்கீங்க பையன் கீழே வைங்க முகம்மலாம் ரொம்ப கழப்பா இருக்குது எத்தனை மணிக்கு பருப்பிட்டிங்க காலை சாப்பிட்டீங்களா இல்லையா உடனே சாப்பாடு செய்யட்டுமா ஹோட்டலில் ஆர்டர் பண்ணட்டுமா குளிக்கிறீங்களா படுக்கிறீங்களா இப்படி கேட்டோம்னா அவங்களுக்கு களைப்பெல்லாம் மாறி போகும் வந்த உடனே வாங்க என்ன திடீர்னு லெட்ரு கூட போடாம நாங்கள் சாயந்தரம் தான் வெளியூருக்கு போறதா இருக்கிறோம் சரி பரவாயில்ல வாங்க உக்காருங்கன்னா அவன் உடனே வந்த வேகத்தில் திரும்பியிருக்கோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் வந்த உடனே நீங்க வந்து உங்களுக்கு சோறு போட இஷ்டம் இல்லாட்டி கூட ஒரு வாங்கன்னு ஒரு வார்த்தை முகமில இருந்து சொன்ன அதுக்கு பேர் தான் சாட்டுறது லவ்விங் வேர்ட்ஸ் அதாவது ஒரு சுமுகமான வார்த்தைகளாலே இன்முகமாய் பேசி வரவேற்றல்னு அர்த்தம் இந்த சக்கரவாக பறவைகள் கத்துது சூரியனை பார்த்த உடனே சத்தம் போடுது எப்படி மழையை பார்த்தா தவளை கத்துமோ அது மாதிரி இந்த சக்கரவாக பறவைகள் சூரிய வெளிச்சத்தை பார்த்த உடனே அது தம் ஒலி எழுப்புகின்றன அதுக்கு இவர் என்ன விளக்கம் கொடுக்கிறாரு அவங்க அர்ச்சனை பண்றாங்களாம் சூரிய நாராயணாயே நமக அப்படின்னு அர்ச்சனை பண்றாங்களாம் ஏண்டான்னா நாங்க இருட்டில் கிடந்தோம் அவ எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியல நான் எங்க இருக்கிறேன்னு அவளுக்கு தெரியல அப்படி கஷ்டப்பட்டமே சூரிய பகவானே நீ வெளிச்சத்தை கொடுத்தியே நான் அவளை பார்த்தனேன் என்று அர்ச்சனை செய்வது போல இருக்கிறது அப்படிப்பட்ட வார்த்தைகளாலே சூரியனை வரவேற்கிறார்கள் இந்த இன்மையா பேசக்கூடியதுங்கிறது கிருஷ்ண பகவானுக்கும் ரொம்ப இருந்தது ராமருக்கும் இருந்ததான் இந்த கிருஷ்ணன் டூர் பழக்கம் என்னன்னா இந்த கோபிகாஸ்திரிகள்ட ஒருத்தாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தி வீட்டுக்கு போயிடுவான் ஏண்டா அப்படின்னு சொன்ன அஞ்சு லட்சம் குடும்பம் அஞ்சு லட்சம் கோபிகைகள் அப்படின்னா அவனை டெய்ரி போட்டா குறித்து வச்சுக்க முடியும் நான் மண்டே மார்னிங் டென் ஓ கிளாக் ராதா வீட்டுக்கு போறேன் மண்டே மார்னிங் லெவன் ஓ வந்து கோதா வீட்டுக்கு போறேன்னு குறித்து வச்சு முடியும் வரேன் வரேன் நாளைக்கு வரேன் நாளைக்கு வரேன் நாளைக்கு வரேன் அத்தனை பேட்டும் சொல்லிட்டான் விடுஞ்சி எழுந்திரிச்சா ஞாபகம் வரல யார் வீட்டுக்கு போறதாக சரி ஒரு வீட்டில் பூந்துட்டான் புகுந்தா என்ன அந்த பொண்ணு பேர் சந்திராவளி இந்த சந்திராவளி வீட்டுக்கு போனவுடனே அடியே ராதையை சௌக்கியமாக இருக்கிறேன்னு கேட்டான் இவனுக்கு வாய் கொளறி ராதையின் பேர் வந்துருச்சு உடனே அவ பார்க்கறா இவன் வந்து ராதை வீட்டுக்கு போறதாக சொல்லியிருப்பானோ இல்லை வேணுன்னே கிண்டல் பண்ணுறானோ அப்படின்ட்டு அவ திருப்பிக்கிட்டு என்ன கம்சனே சௌக்கியமா அப்படின்னு கேட்டானா உன்ன இவங்க கம்சனா என்ன இங்க பேரை சொல்ற நான் கண்ணன அப்படின்னு ஆமா நீ மட்டும் சந்திராவளிய ராதையனு கூப்பிடலாம் அப்ப நான் கண்ணனை கம்சன்னு கூப்பிடப்படாத அப்படின்னு உடனே ஓ ஐ எம் வெரி சாரி ஐ எம் வெரி சாரி நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல நேத்து ராதையை ஓங்கி அரைஞ்சு போயிட்டேன் சாயந்தரத்துல அந்த ஞாபகத்திலேயே வந்தானா அதனாலதான் வந்து உனக்கு ராதேனு கூப்பிடின்னு கோவிச்சுக்காதமா அப்படின்னா அவளுக்கு அப்படி ஜில்ல ஆகி போயிடுச்சு இப்படி இனிமையாய் பேசி யாரையும் வந்து ஈசியில் மகிழ்விப்பான அப்படிப்பட்ட கண்ணன் உங்களை காக்கட்டும்னு சொல்லி லீலா சுகர்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு கிருஷ்ணகர்ணாமிருத்தம்னு ஒரு புத்தகம் அதுல ஒரு ஸ்லோகம் வருது இப்படி நேரத்துக்கு நேரம் எவ்வளவு கோபமா ஒரு பொண்ணு இருந்தாலும் அவளை எப்படி சமாளிக்கணும்னு அவருக்கு தெரியும் அந்த மாதிரி செய்தி வரும் அந்த ராணியம்மா ரொம்ப கோபமா இருக்காங்க சத்தியபாம வந்து உள்ளே விடமாட்டாங்க கதவை அங்கதானும் ஒரு கால் மணி நேரத்துல ஆடி பாடி சிரிச்சு விட்ட அடிச்சு என்னென்னமோ பண்ணி கடைசியில அவ இவங்கால விழுந்து கிடப்பான் சரியா பாஷ் அந்த மாதிரி கலையில இவன் வர வந்து சாட்டுங்கிறது சாதுரியமாக சாமர்த்தியமாக பேசி இன்மொழி பேசி ஒருவரை மகிழ்வித்தல் இந்த சாட்டு உட்கைகி உத்கைகின விருப்பம் டிசையர் சக்கரவாக பறவைகள் பறவைகள் காலங்காத்தால கூவ ஆரம்பிச்சுட்டா கத்திக்கிட்டே இருக்கும் ரொம்ப நேரம் அது என்ன சொல்றார் அர்ச்சனை வந்து வெகு நேரம் பண்றார் ஸ்டெடி வித் அப்படின்னா அவிச்சலைகி லோச்சனைகி லோச்சனம்னா கண்ணு ராஜ சுலோச்சனா அப்படின்னு பேர் வைப்பாங்க அப்படின்னா அரசி போன்ற அழகிய கண்ணுடையவள்னு அர்த்தம் ராஜ சுலோச்சனா லோச்சனா கண்ணு சுனா அழகிய ராஜனா அரச இருக்கிற கண்கள் அர்த்தம் சுலோச்சனா அப்படின்னு வைப்பாங்க நல்ல கண்கள் உள்ளவள் அப்படின்னு அர்த்தம் இங்கே லோச்சனைகி என்றால் கண்களாலே இந்த சக்கரவாக பறவைகள் சூரியனையே பார்த்து கொண்டிருக்கின்றவாம் அவர்களுக்கு சூரியனை பார்க்காம இருக்க முடியல அந்த மாதிரி ஒரு ஆர்வம் அதுதான் வந்து அவிச்சலைகி லோச்சனைகி அர்ச்சியமானா சேஷ்டந்தாம் அர்ச்சியமானா என்றால் அர்ச்சனை செய்து சேஷ்டந்தாம் என்றால் முயற்சி செய்கின்றன அதாவது அந்த காரியத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன சிந்தித்தானாம் என்றால் ஆசைகள் இது என்ன சொல்றார் இப்படிப்பட்ட சூரியன் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டவற்றை எல்லாம் அருளட்டும் அப்படின்னு சொல்றார் அதான் சிந்தித்தானாம் நம்ம மனசுல பலவிதமான சிந்தனைகள் இருக்கும் என்ன சிந்தனைன்னா நம்ம வந்து பெரிய ஜனாதிபதி ஆயிடணும் எலெக்ஷனுக்கு நின்று மந்திரி ஆகிடணும் இப்படி சாகரத்துக்குள்ள மூணு பங்களா வாங்கிடணும் இப்படி பலவிதமான சிந்தனைகள் இருக்கும் அதை தான் வந்து சிந்தனைன்னு சொல்றது அப்படிப்பட்ட சிந்தனைகளை ஆசைகளை இங்கே சிந்தித்தானாம் நீங்கள் மனசுல என்ன என்ன நினைச்சிருந்தாலும் அதை நடக்கட்டும்னு இப்போ ஆசைகள் பலவிதம் அதாவது நல்லது வரணுங்கிற ஆசை இருக்கும் எல்லாம் நடக்கட்டும் அப்படின்றார் இப்ப வந்து பிரம்மாவுடைய கழிந்தபோது பிரம்மா சாபம் போட்டாரா இந்த கபாலமானது உன் கையிலேயே ஒட்டி கொண்டு நீ பைத்திமனை போல அலைவாயாக அப்படி அலைஞ்சப்போ அப்புறம் பிரம்மா வந்து சாப விமோச்சனமா சொன்னாராம் எட்டு விஷ்ணு சேத்திரங்களுக்கு இந்த சாபம் தீரும்னு அப்படி அவர் போனது வந்து பத்ரிகாசிரமம் ஒன்னு நைமி சாரண்யம் ரெண்டு புஷ்கரம் மூணு அகோபிலம் நாலு ஸ்ரீரங்கம் அஞ்சு சித்தி ஆறு திருக்குழந்தை ஏழு கடைசியாக திருக்கண்டியூர் வந்தார் திருக்கண்டியூரில் வந்த உடனே அவருக்கு அந்த சாபம் நிறைவேறியது விட்டுச்சின்னு சொல்லுது கண்ட அதாவது சாபங்களையும் பாவங்களையும் கண்டிப்பதனாலே அதுக்கு கண்டன கட்சிரம்னு அதுதான் கண்டியூர் திருக்கண்டியூர்னு சொல்கிறாங்க இதே மாதிரி பலி சக்கரவர்த்தி ஒருத்தரவை என்ன பண்ணினா பெருமாளுடைய கிரீடத்தை திருடிக்கிட்டான் திருடி பாதாள குலத்தில் கொண்டு வச்சுட்டான் அப்போது அந்த பலிச்சக்கரவர்த்தி வந்து பைத்தியம் போல அலைஞ்சிக்கிட்டு இருந்தானாம் பல இடங்களுக்கும் அப்படி அலைஞ்சுக்கிட்டு இருந்தபோது அவன் பைத்தியம் தெளிவதற்காக கடைசியில் இந்த திருக்கண்டியூரில் வந்தபோதுதான் பெருமாள் வந்து அவனுடைய பாவத்தையும் சாபத்தையும் போக்கி அவனுக்கு நிவர்த்தி கொடுத்தார் அதனால வரிசக்கரவர்த்திக்கும் இந்த திருக்கண்டியூர் வந்து சாபம் போக்கியதுன்னு சொல்லுவான் இந்த ஜாதகங்களில் பிரம்மஹர்த்தின்னு ஒரு தோஷம் இருக்கும் சில பேருக்கு இந்த பிரம்மகத்தி தோஷங்கிறது என்னன்னா பூர்வ ஜென்மத்தில் ஒரு வேதம் படித்த ஒரு ஞானிய கொலை செஞ்சுட்டீங்கன்னு வைக்கங்க அல்லது அவன் சாகிறதுக்கு நீங்கள் மறைமுகமான காரணமாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தனை ரொம்ப கண்டுபடி ஏசிட்டீங்க அவன் வெறும் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படி செத்தவன் ஒரு ஒரு வேதவித்தாயிருந்தால் வேதங்களை படித்தவன ஞானியாயிருந்தால் அவனை கொன்ன பாவம் உங்களை தான் செய்யறது பிரமக தீங்குறது இந்த பிரம்மக தோஷம் நீங்கிறதுக்கு ஒரே வழி திருக்கண்டியூர் போறது தஞ்சாவூர் பக்கம் இருக்கு திருக்கண்டியூருங்கிறது ரொம்ப தூரம் தஞ்சாவூர் பக்கம் இருக்கிற ஜாதகத்தினுடைய சாபங்கள் பாவங்களை நீக்கக்கூடிய ஒரு மூர்த்தியாக பெருமாள் அங்கே இருக்கிறார் அது மாதிரி தீயவை நீங்குதலும் நல்லவை தேடி வருலுமாக பலதும் கலந்த ஒரு நன்மையை இந்த சூரிய நாராயணன் உங்களுக்கு தரட்டும் உங்களுக்கு கொடுக்கட்டும் என்று சொல்லி சிந்தித்தானாம் உச்சிதம் உச்சிதம்னா பொருத்தமானது இப்போ அவரவருக்கு மனசுல ஆயிரம் ஆசை இருக்கும் இப்போ திடீர்னு தெய்வம் தோன்றி உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சினிமால பாக்குறோம் பழம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள பெரும்பாலும் நம்மளை ஒரு சாமியும் கேட்க மாட்டேங்குதுப்பா ஒரு பேய் விசாசாவது வந்து கேட்டால் தேவையில ஒரு ஆவி செத்த ஆவி விட வந்து கேட்க மாட்டேங்குது உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சப்ளையர் தான் கேட்கறான் போய் உக்காந்தானே என்ன வேணும் அப்படின்னு அதுவும் ஏன் கேட்குறானா நம்ம காசு பிடுங்கறதுக்காக கேட்குறான் அதனால ஒரு தெய்வம் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் நாம் பாட்டுக்கு எடுத்து விடுவேனேன் கவிமலையாக பொழிவனே ஆனால் ஒருத்தர் கேட்க நாம கேட்டுட்டா மட்டும் தெய்வம் கொடுத்துருமா குதிச்சுட்டு வந்துருமா நம்ம என்ன கேட்குறோம் அதில் நன்மை என்ன தீமை என்னன்னு பார்த்து தான் கொடுக்கும் சில பேர் கேட்பாங்க எனக்கு இந்த உலகத்திலேயே அழகான பொண்ணு மனைவியா வரணும் அப்படின்னு கேட்கணும் இதுக்காக நான் இத்தனை திவிச்சேத்திரம் போறேன் இவ்வளவு யாகம் பண்றேன்னு இந்த வரத்தை அவன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க என்ன தெரியுமாகும் நீங்க அந்த மனைவியை கட்டி காவந்து பண்றது பெரிய பிரச்சனை அவளை வந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு போக முடியாது எல்லாரும் வந்து அவளையே பார்த்துக்கிட்டு வாங்க அவன் மேல லேசை இடிப்போமா உரசுவோமா இந்த பையில காலி பண்ணுவோமா அப்படின்னு நினைப்பான் மாமனாருக்கே சமயத்துல தவறான ஆசைகள் வந்துடும் பல குடும்பங்கள் அந்த மாதிரி நடக்கிறதாக பத்திரிகை செய்தி பெற ஆரம்பிச்சிருச்சு இப்போ மாமனாருக்கே மருமகளை அடிக்கலாம்னு தோணும் அடுத்த மாமியாருக்கு புறாம பிச்சுக்கிட்டு போகும் நமக்கு இல்லாத அழகு இருக்குதே நம்ம மகன் லயம் ஆயிடுவானே அப்படிமா அப்புறம் மருந்து மந்திர பாகப்பட்ட பிரச்சனை வரும் அதனால தெய்வத்துக்கு தெரியும் அழகு வேண்டியதுதான் ஒரு அளவோட இருக்கணும் அதுக்கு மேல அழகான மனைவி கொடுத்தா அடுத்த இவன் ஆபீஸுக்கே போக மாட்டானே ரொம்ப ஓவர் அழகா அவன் மனைவி இருந்தா முந்நூத்தி அறுபது ஜனம் போட்டு இவ காலே கஜின்னு கிடப்பான் அது நல்லதா அதனாலே ஓரளவு சுமாரா ஒரு அழகான பொண்ணை கொடுப்போம் சில பேர் கேட்பாங்க எனக்கு எவ்வளவு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் ஏப்பம் வரக்கூடாது பசி நிற்கக்கூடாது நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்கறான் ஏன்னா அவனுக்கு சாப்பாட்டு மேலே அவ்வளவு பிரியம் அவனுக்கு ஏற்கனவே கடவுள் மேலே ஒரு கோபம் என்னன்னா இந்த நாக்கு ஆறுங்கள்தான் வச்சானே உள்ள பூரா நாக்கா வச்சிருந்தான் சாப்பிடற சாப்பாடு உடம்புக்குள்ள போய் வெளியே வர வரைக்கும் அந்த டேஸ்ட் நம்ம உணர்ந்துகிட்டே இருக்கலாமே அப்படின்னு அவனுக்கு ஏற்கனவே ஒரு வருத்தம் அப்படி இருந்தா என்ன ஆகும் தெரியுமா இங்க உக்காந்துருக்குறவங்க எல்லாருமே கண்ணை மூடிட்டு உக்காந்துருப்பாங்க ஒரு தியானத்துல என்ன தியானம்னா உள்ள அந்த டேஸ்ட் தெரியுது இல்ல ஆகா காப்பினா காப்பி என்ன காப்பி அப்பா அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துருப்பான் இந்த மெட்ராஸ்ல பூக்கடையில சங்கரையர்கள் ஹோட்டல் இருக்கு அங்க அஞ்சரை மணிக்கு செம கூட்டம் இருக்கும் என்னன்னா போண்டா ஒண்ணு கோடவா பாருங்க அப்படி சுட்டச்சூட பிச்சிங்கன்னா அப்படி பாக்குறவனைக்கு ஆசையா இருக்கும் அப்படி எழுதாட்ட உழு அதை சட்னியில தொட்டு சாப்பிட்டீங்கன்னா மனுஷன் உடனடியாக தேவலகத்துக்கு போயிட்டு திரும்புவோம் அந்த மாதிரி இருக்கும் இப்ப அந்த போண்டாவெல்லாம் சாப்பிட்டுட்டு உடம்புக்குள்ள போறா நாக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த போண்டாவை சாப்பிட்டு இங்க வந்து உட்கார்ந்தான உன்னியாசமா கேட்பான் அந்த போண்டா ஜீரணமா வெளியே போற வரைக்கும் சிந்தனை போறேன் அதை பத்தி இல்லையா அப்போ கடவுளுடைய படைப்புல எது நல்லது எது கெட்டுதுன்னு அவனுக்கு தெரியும் ஆனா நாம கேட்கிற வரத்த போரா அவங்க எனக்கு வந்து ஆளு வருஷத்துக்கு தங்கம் கொடு நான் எதை தொட்டாலும் தங்கம் ஆகணும் வெள்ளி ஆகணும் இதெல்லாம் நமக்கு நம்ம மனசின் ஆசைகளை கட்டு வெளுத்து விட்டா இவையெல்லாம் வரும் ஆனா சூரிய பகவான் என்ன பண்றானா உச்சிதம் பொருத்தமானது இவன் கேட்கிற வரங்கள்ல எது நியாயம் எது கொடுக்கலாம் எது கொடுக்க வேண்டாம் தெரிஞ்சு பொருத்தமானதை மட்டுமே தருகிறான் அதான் வந்து உச்சித்தம் என்று சொல்றேன் இந்த அதர்புட வேதத்துல சூரியனை பற்றி ஒரு ஸ்லோகம் சௌரம் என்று சொல்லுவார்கள் அதில் மஞ்சக்காமலை நோக்கி வந்து சூரியன்தான் ரொம்ப சிறந்த டாக்டர்னு சொல்லியிருக்கு சூரியனை நோக்கி சில ஸ்லோகங்கள் சொன்னால் மஞ்சக்காமலை உடனே போயிடும் அதுக்கான ஸ்லோகங்கள் அதரண விதத்தில் இருக்குது அந்த ஸ்லோகத்தில் ஒரு வரியில் அந்த சூரிய பகவான் சொல்கிறதாக என்ன வந்திருக்குன்னா உன்னை பற்றி இருக்கும் இந்த மஞ்சள் நிறமானது கிளிகளுக்கு போகட்டும் அப்படிதான் கிளிகளில் மஞ்சள் கிளின்னு இருக்குது நீங்கள் வந்து இந்த பேர்ட்ஸ் விற்கிறாங்க இல்லையா இந்த லவ் பேர்ட்ஸ் விற்பாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதில் மஞ்சள் நிறமான கிளிகள்லாம் இருக்கும் உன் உன்னை பற்றி இருக்கக்கூடிய இந்த மஞ்சள் நிறமானது கிளிகளுக்கு போகட்டும் என்று சுலோகம் முடிகிறது அதாவது மஞ்சள் நிறம் எப்போ வருது பித்தம் அதிகமாயிட்டதுன்னா மனுஷனை கொல்றதுக்காக ஜான்டிஸ் சொல்றமே அது வருது அது வந்துருச்சுன்னா ரத்தம் பித்தம் கலந்துருச்சுன்னு அர்த்தம் அதை நீக்கிறதுக்கு நீங்க ஆங்கில வைத்தியத்துக்கு போறதை விட இந்த நாட்டு வைத்தியத்துக்கு வர்றதுதான் சிறந்தது என்னுடைய சொந்த அனுபவம் பல பேர் வந்து மஞ்சள் போய் அலோபதி எடுத்து அவங்க ஊசி போட்டு என்னென்னமோ பண்ணி மஞ்சள் நிறத்தை மாத்திரேன்னு சொல்லி மஞ்சள் நிறத்தை மாத்திடுறாங்க ஆனா வேற பிரச்சனை வந்து போகுது அப்படி செய்யவிடாது அதுக்கு வந்து இங்கே நாட்டு வைத்தியத்துல மொத்தம் அறுபத்தாறு வகை மஞ்சள் காமாலை இருக்குன்னு சொல்றான் அதுல ஒரு வகை என்னன்னா மலத்தினுடைய மஞ்சள் நிறம் மூத்திரத்துக்கு வந்து மூத்தத்தினுடைய வெண்மை நிறம் மலத்துக்கு போயிடும் அது ரொம்ப சீரியஸானது அதுக்கு கூட சில மூலிகைகள் வைத்திருக்கிறார்கள் அதை ஆட்டுப்பாலில் கலந்து கொடுக்க சொல்லுவாங்க என்னுடைய பையனுக்கு அப்படி வந்து குணமா இருக்கு டாக்டர் போனோம்னா அவங்க கொல்ல தெரிஞ்சாங்க அந்த மாதிரி தான் சிக்கல் வந்துருச்சு அப்படி சூரிய பகவானை துதிக்கிற போது அவன் என்ன பண்ணுகிறான் பித்தசாந்தி பண்ணுகிறான் பித்தத்தை குறைச்சு அந்த உடம்புல வாதம் பித்தம் சுலேத்தும் இந்த மூன்றுமே நியூட்ரலா இருக்கணும் எதிர்த்து எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு இருக்கணும் எந்த ஒண்ணு அதிகமானாலும் அந்த கம்ப்ளைண்ட் வந்துடும் அப்படி உச்சிதமான வரங்களை கொடுக்கக்கூடியவன் உச்சிதம் அச்சரமா அச்சரமான புதிய நியூ சண்டரோச்சி சண்டரோச்சிங்கிறது சூரியனுடைய ஒரு பெயர் ரோச்சின் பிரில்லியன் அர்த்தம் சண்டன உஷ்ணமான சூரியனுக்கு உஷ்ணமான உக்ரமான கிரணங்கள் உள்ளவன் ஒரு பேரு சண்டரோச்சின்னு பேரு சூரியனுக்கு ஏகப்பட்ட பேரு இருக்கு சூரியனுக்கு சகசரநாமமே இருக்கு ஆயிரம் நாமங்கள் உண்டு அதுல சண்டரோச்சிங்கிறது ஒரு நேயம் அதெல்லாம் வந்து நம்ம அர்த்தம் தெரிஞ்சு தியானிச்சாலே எப்பவுமே சொல்றேன் ஒரு தெய்வத்துக்கு சகசரநாமம் இருக்குன்னு வச்சுக்கங்க அதனுடைய சகசர நாமங்களையும் தனித்தனியா பிரிச்சு அர்த்தம் படிச்சிங்கன்னா அதை தெரிஞ்சுகிட்டதுக்காகவே அந்த தெய்வம் உங்களுக்கு வந்து அருள் செய்யணும் ஏன் அப்படின்னு சொன்ன இப்ப ஒருத்தர் வந்து மொழி தெரியாத ஒருத்தனுக்கு உன்னு எழுதி கொடுத்துட்றாரு என்னன்னா ஐயா தயால குணம் உள்ளவரே அறிவாளியே சான்றானே நல்ல மனுஷரே எனக்கு உதவி செய்யுங்க ஐயான்னு ஒரு ஃப்ரெஞ்சுக்காரனுக்கு பிரெஞ்சுல எழுதி கொடுத்துட்டான் அவன் பிரெஞ்சுல மனப்பாடம் பண்ணி இங்க வந்து உளறான் பழனே நல்ல சாணே ஆகுண்டான் அவன் ஃப்ரெஞ்சு ஆக்சென்ட்ல வேற பேசுறான் ஈஷா உஷான்னு பேசுறான் இப்போ கேட்டுவனுக்கு இவன் இன்னொருத்தான் சொல்றான்னு தெரியுது ஆனா அர்த்தம் தெரியாம சொல்றான் யாரோ எழுதி கொடுத்துட்டாங்கிறதுக்கு சொல்றான் அப்போ அவனுக்கு சந்தோஷம் ஏற்படாது இவனுக்கு ஏதோ உதவி தேவைப்படுது என்ன வேணும் காசு வேணும் வாங்கிட்டு போகும் அப்படி இல்லாம அதை கேட்கிறவன ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து கேட்கறான் ஐயா உங்களை மாதிரி இறக்கமுள்ளவர் யாருமே இந்த பாண்டிச்சேரியில இல்லையா யார கேட்டாலும் அப்படி தயா சொல்றாங்க இன்றைய வாரி வள்ளல் நீங்கதான் வாரி வழங்கும் வள்ளல் கர்ண மகாராஜா இந்த ஏழையை கொஞ்சம் கண் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன சரி அர்த்தம் புரிஞ்சு கேட்கிறான்னு சொல்லி அவர் கொஞ்சம் இரக்கம் ஏற்படும் ஒரு புலவர் இருந்தார் அவர் என்ன பண்ணார் ஒரு குறிப்பிட்ட ராஜா கிட்ட வறுமையை போக்குவதற்காக போனார் ஆனா ஏற்கனவே அவர்கிட்ட சில பேர் சொல்லியிருக்கிறாங்க அவர்கிட்ட ஈஸியா நீங்க பைசா பேத்தர முடியாது அப்படின்னு உடனே அவர் வர்ற வழி எதுனான்னு பார்த்துருந்து அவர் வேட்டைக்கு போயிருந்தார் வேட்டைக்கு போயிட்டு அரண்மனைக்கு திரும்புற நேரம் பார்த்து அவர் அரண்மனை வாசல்ல இருந்து வேகமா போய் அந்த ராஜாவுக்கு முன்னாலாஜா புலி துரத்துது புலி துரத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கால விழுந்தார் அவர் வேட்டைக்கு போய் புலி கிடைக்காம திரும்பிருக்க துப்பாக்கி எடுத்தார் எங்கயா புலி அப்படின்னா வறுமை புலி துரத்துகிறதையா வறுமை புலி துரத்துகிறது நீங்கள்தான் சுட்டு வீழ்த்த வேண்டும் அப்படின்னு ஓஹோ வறுமை புலி துரத்துகிறதா அது எப்படி இருக்கும்னா கக்கத்துல கிழிஞ்ச மூட்டை வச்சிருந்தார் இப்படி இருக்கும் அப்படின்னா அது கிழிஞ்ச வேட்டியில உள்ள கிழிஞ்சு கட்டி வச்சிருக்காரு ராஜா பார்த்தார் டுப் டுப் சுட்டார் சுட்டதுல பத்து புல்ல அடிச்ச உடனே தீப்பத்தி எரிஞ்சு போச்சு புள்ளி சேத்து போச்சு போயா கூட்டுவாயா உள்ளவர அப்படின்னு சொல்லி அவருக்கு வேண்டிய அளவு பொற்காசுகளை கொடுத்து அவரை வந்து யானை மேல அனுப்பி வச்சாராம் அதுக்கு சொன்னாராம் எங்கிட்ட வர்ற புலவன்லாம் சொல்லி வச்சு வரும்போது இந்திரனே சந்திரனே பாட்டு வர்றான் என்ன முன்ன பாக்காதவன் கூட இந்த கூட அழகானவனேன்றான் இங்க வந்துதான் என் மூஞ்சியவே பார்க்கறான் இதெல்லாம் பொய் தானே உடான்சு தானே அதனால இந்த புலவர்களை கண்டா எனக்கு பிடிக்கிறது இல்ல நீ தான் என் ரொம்ப யதார்த்தமான ஆளு நீ உண்மைய சொன்ன அதை சாமர்த்தியமா சொன்ன எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்குது உண்மையே பேசு உனக்கு என்னைக்குமே வந்து நல்லது கிடைக்கும் என்று சொல்லி அவனுக்கு உதவி செய்ததாக உவே சாமிநாதையார் ஒரு புஸ்தகத்தில் எழுதியுகிறார் எதுக்கு சொல்ல வர அப்படின்னு சொன்ன இந்த நாமாக்களுடைய அர்த்தத்தை தெரிஞ்சு கொள்ளணும் இப்ப ஒரு ஸ்லோகத்துக்கு நான் உக்காந்து ஒரு மணி நேரமா எக்ஸ்பிளேஷன் சொல்லிட்டு இருக்கிறேன் எதுக்காக இந்த காதல வாங்கி இந்த காதல விடுறதுக்கா நீங்க மறக்க கூடாது சாகர வரைக்கும் எது இதுல அறகுறையாவது உங்க மனசுல நிக்கணும் அப்படி நினைக்கிற போது சூரியனை பார்த்தோம்னா சண்டை ரோச்சின்னு ஒரு பேர் இருக்கிறதா சொன்னாங்க சண்டம்னா ஹீட்னு அர்த்தமா ரோச்சினா ரேஸ் கதிர்கள் அர்த்தம் ரொம்ப உஷ்ணமான கதிர்கள் உள்ளவன் அர்த்தம் அப்போ பெருமானுடைய வடிவத்திலே அப்படி ஒரு வடிவம் இருக்கு அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா போதும் அந்த நினைப்புக்கே சூரிய பகவான் உங்களுக்கு அருள் செய்யறேன் எல்லா நாமாக்களுக்கும் பகவத் நாமாக்களுக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் இந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு இந்த கோவிந்தன்ங்கிற நாமாவுக்கு உள்ள பல அர்த்தங்களை நான் எடுத்து சொல்கிறேன் ஒரு பத்து அர்த்தங்கள் சொல்கிறார்கள் முதல் அர்த்தம் வந்து ஆனிறைகளின் தலைவன் அதாவது பசுக்களை மேய்க்கிறவன் ரெண்டாவது அர்த்தம் வந்து கோங்கரசுக்கு பூமியின் அர்த்தம் பூமியை கண்டு அடைந்த வராகமூர்த்தி மூணாவது வந்து வேதத்தை கண்டு அறிந்த ஹயக்ரீவர் கோங்குற சொலுக்கு வேதம்னு ஒரு அர்த்தம் உண்டு நாலாவது வேதத்தால் அடையப்படுபவன் வேதத்தை படித்து அதனால் சரணாகதி பண்ணி பெருமாள் அடையலாம் வேதத்தால் அடையப்படுபவன் அஞ்சாவது அர்த்தம் ஸ்தோத்திரத்தால் அடையப்படுபவன் கோன்னா ஸ்தோத்திரம்னு ஒரு அர்த்தம் உண்டு ஸ்தோத்திரத்தினால் அடையப்படுபவன் ஆறாவது துதி சொற்களை அடைந்தவன் அதாவது மிகச்சிறந்த ஸ்தோத்திரங்களை அவனுக்கென்று பெரியவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அடுத்தது துரும்பில் கூட பானத்தை அடைந்தவன் ஒரு சின்ன புல் இருக்குது அந்த புல் வந்து காக்காசுரனை விரட்டுறதுக்காக அதில் பிரம்மாஸ்திரத்தை ஜெபிச்சு விட்டான் அந்த துரும்பு அவனை துரத்தி அவனை அடித்தது அப்போ கோவிந்தகனாக கோங்கிற சொல்லுக்கு அங்கே புல்னு இருத்தான் ஒரு புல்லிலே ஒரு பெரிய பானத்தை ஏற்படுத்தியவன் அடுத்தது சொர்க்கலோகத்தை வென்றவன் சொர்க்கலோகம் இருக்க இந்தளவு புண்ணியம் பண்ணினவர்களுக்கு சொர்க்கம் உடனடியாக கிடைக்கும்னு சொல்லியிருக்கு ஆனால் இவன் பண்ணின புண்ணியத்துக்கு ஆயிரம் சொர்க்கம் குடித்தாலும் பத்தாது அடுத்து சொர்க்கத்தை அறிய வேண்டும் என்ற கீழ்த்தரமான ஆசையை வென்றவன் அதனால் சொர்க்கத்தை வென்றவன் பரலாம் அடுத்தது கடலிலே பள்ளி கொண்டவன் சமுதிரத்திலே பள்ளி கொண்டவன் கோங்கிறதுக்கு கோவிந்தனுங்கிறதுக்கு சமுதிரத்திலே பள்ளி கொண்டவன் அர்த்தம் பண்ணியிருக்கிறான் பத்தாவது கோவிந்தன்னா பார்வை அழித்தவன் கண்ணு தெரியாதவர்களுக்கு ஞானக்கண்ணை அழிக்கிறவன் ஊனக்கண்ணையும் அழிக்கிறவன் பார்வை அழிக்கிறவன் அர்த்தம் இந்த கோவிந்த சொல்லுக்கு இந்த பத்து விதமான அர்த்தங்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்போ நீங்கள் கோவிந்தா அப்படின்னு கூப்பிடும்போது இந்த பத்து அர்த்தங்களையும் நினைச்சி கூப்பிட்டீங்கன்னா நிறைய பலன் உண்டு சண்ட ரோச்சிகி ரிச்சோ வக வகனை உங்களுக்கு ருச்சகன உங்கள் விருப்பத்தை நீங்கள் விரும்புகிறபடி அது கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் ஒரு முறை அந்த ஸ்லோகத்தை படித்து காட்டுகிறேன் பிராட்சி பிராக் ஆச்சர்த்தியோ ோ அனிம் அச்சே சாரச்சூடாமஞ்சி யோ ோச்சு பிரச்சரமிவ திஷா முஞ்சை அர்ச்சன சாட்டு உட்கைச்சிரச்சலோச்சன்தாம் சிந்தித்தன உச்சம் அச்சரமாச்சண்டோ வக இயேத திருமதி லட்சுமி அவர்களுக்கும் திருமதி ஸ்ரீவைஷ்ணவர் ஸ்ரீமதி பி லட்சுமி ஆண்டாள் அவர்களுக்கும் திரு எம் கருணாதரன் அவர்களுக்கும் எடுமளித்த கோவிலாக உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாளைக்கு வியாழன் வெள்ளி சனி மூணு நாள் முத்துமாரியம் கோவிலுக்கு வந்துடுங்க மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கிறோம் செவ்வாய் ராமரசி ரசம் இங்கே சூரிய சதகம் உண்டு ஜெயஸ்ரீ மன்னர்கள்